அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி கேள்வியால் அப்படின்னா அறிஞர்களுடைய சொற்களை எல்லாம் தோற்கப்படாத துளைக்கப்படாதன்னு அர்த்தம் செவி செவின்னா காதுகள் கேட்பினும் கேட்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருந்தாலும் கூட கேளாத்தகையவே கேட்கும் ஆற்றல் இல்லாததாகவே கருதப்படும் அதாவது கேட்குறதுக்கான சக்தியை கடவுள் கொடுத்துருக்கார் அந்த சக்தியை கொண்டு கேட்க வேண்டிய விஷயங்களை அறிஞர்களிடத்திலிருந்து கேட்கலேன்னு சொன்னால் அந்த கேட்கிற சக்தி இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதான் அர்த்தம் எப்படி எண்குணத்தான் தாளை வணங்கா தலை கோழில் பொறியில் குணமிழவே வள்ளுவர் கடவுள் வாழத்தில் எட்டு குணங்களை எண்ணுதற்கரிய குணங்களை உடைய இறைவனுடைய தாளை திருவடிகளை வணங்காத இந்த தலை உடம்பானது அதாவது கண்ணு காது மூக்குங்கிற கோலத்தில் பொரியில் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஆற்றல் இல்லைன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லையோ அது போலன்னார் இங்கே இன்னும் வேற கோணத்தில் சொல்கிறார் கேட்குற சக்தி எதுக்காக கொடுத்துருக்கார் கடவுள் நல்ல விஷயங்களை பெரியவங்கள்டருந்து கேட்குறதுக்காக தான் கொடுத்துருக்கார் இன்னொருத்தரை பற்றின மோசமான விஷயங்களை கேட்கறதுக்காகவோ பரநிந்தைகளை கேட்கறதுக்காகவோ பகவான் இந்த காதை கொடுக்கலை ஆக காதில் இருக்கிற கேட்கக்கூடிய சக்தியினுடைய பிரயோஜனம் சரியாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பது கருத்து ஸ்ரீ ஜி வரதராஜன் அவர்களுடைய உரை என்னவென்றால் உண்மையான கேள்வி அறிவு பெறவே காதுகள் அமைந்திருக்கின்றன அவ்வாறு காதுகளுக்கு அறிவை பெறும் ஆற்றல் இல்லை என்றால் அவை இருந்தும் பயனில்லை அதனால் காது இருந்தும் கேள்வி வரும் திறமை இல்லை என்றால் அவரை செவிடர் என்றே ஆசிரியர் கூறுகிறார் கல்லாதவன் கண்ணில்லாதவன் என்று முடிக்கப்படுவது போல நல்லறிவுரைகளை கேளாத காதும் செவிட்டு காதுதான் அப்படின்னு சொல்றார் பொறிகள் தத்தம் கடமைகளையும் நோக்கங்களையும் ஈடேற்ற வேண்டும் அங்கனம் நோக்கம் நிறைவேற்றாவிடில் பயனற்றன என்பது கருத்துன்னு சொல்றார் ஆக கடவுள் கொடுத்திருக்கிற இந்திரியங்கள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் கைத்திரிய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு கருணாபியாம் பூரி விஸ்ருவம் காதுகளால் கேள்வி நிறைந்தவனாக நான் இருக்க வேண்டும் பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகால ஆதிசங்கரர் இந்த கேள்வியை கேட்டு இதுக்கு பதில் சொல்றார் செவிடன் என்பவன் யார் பதில் நல்லதை கேட்காதவன் என்று ஆதிசங்கரர் பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகாவிலே உபதேசம் செய்திருக்கிறார் ஓசை மாத்திரத்தால் வெறும் சத்தத்தினால மோட்சம் அடைஞ்சுவிட முடியாது அதாவது ஓசையினால வெறுமனை சத்தத்தை கேட்கறதுனால வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உறுதி ஏற்படவில்லை என்றால் அதை கேளாத்தகையது பிரயோஜனம் இல்லை ஆகவே கேட்கறது தான் மனசில் ஒரு சாஸ்திரத்தினுடைய நூலினுடைய பொருள் நுழைவதற்கு வழியாக இருக்கிறதுனால கேள்வியை கருவியாக்கி சொன்னார் காது கேட்டாலும் அவன் கேட்காதவன்தான் காது கேட்டாலும் அறிஞர்களுடைய செற்களை கேட்கலைன்னா அவன் கேட்காதவன்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுகிறார் பரிதியார் காளிஞ்சர் என்கின்ற பெரியவர் இவ்வுலகத்து பயின்று வருகின்ற வழக்கு சொல் அளவே யாண்டும் எப்பொழுதும் கேட்டு வரினும் மற்ற பாட்டன யாவையெனின் சான்றோர் உழை தாம் கேட்கும் கேள்வியாகின்ற கூரிய கடைகோளான் இரண்டாவது துளையிடப்படாத செவிகள் கொஞ்சம் கடினம்தான் இது புரிஞ்சுக்கிறது சாதாரண சொற்களையெல்லாம் கேட்டு இருந்தாலும் அது ஒரு நாளும் கேட்கப்படாதுன்னு அர்த்தம் பண்ணணும் சான்றோர்கள்ட்ட போய் காதை கொடுத்து நல்ல விஷயங்களை தொலைக்கலைன்னா ரெண்டு தொலை முதல்ல இயற்கையாகவே தொலைப்பட்டிருக்கு நல்ல சத்விஷயங்களை கேட்டு தொலையிடப்பட்ட செவிகள் அப்படின்னு காளிஞ்சருடைய உரை அமைந்திருக்கிறது காது வந்து கடலொலியை கேட்கும் சங்கொலியை கேட்கும் அது மாதிரி பஞ்சபூத காரிய சப்தங்களையெல்லாம் அந்த தினந்தோறும் வாழ்க்கைக்கு தேவையான வழக்கு சொற்களையும் கேட்கறதுனால ஜீவனுக்கு அதாவது இந்த உடம்பில் இருக்கிற உயிருக்கு உயர்ந்த பயன் ஒன்றும் கிடைக்கப் போகிறதில்லை ஆகையினால கேட்கிற சக்தி இருந்தும் கேளாத்தகையவாயின அப்படிங்கிறார் தண்டபாணி தேசிகர் கேள்வியால் துளைக்கப்படாத செவிகள் ஓசைகளை கேட்கும் ஆயினும் தகுதியை உடையது தான் கல்வி இல்லாதவர் குருடர்தான் இப்போல்லாம் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க குறிடர்லாம் சொல்லக்கூடாது பார்வையற்றவர்கள் சொல்கிறாங்க பழைய நூல்களை இருக்கிற விஷயத்தை நான் இப்படி சொல்கிறேன் ஆனால் இப்போ இந்த சொற்களை எல்லாம் பண்படுத்துகிறத நம்ம வரவேற்கிறோம் இருந்தாலும் இந்த கருத்துக்களை புரிய வைக்கிறதுக்காக அந்த பழைய காலத்து மரபியை பின்பற்றிய இந்த சில இடங்களில் சொல்கிறேன் ஆ கண் உடையவராக இருந்தாலும் கல்வி இல்லாதவர் பார்வையற்றவராகவே கருதப்படுவார் அதுபோல் காது உடையவராக இருந்தாலும் நல்ல விஷயங்களையெல்லாம் கேட்காதவர் காதினுடைய பயனை பெறாதவரே ஆவர் ஆகவே ஒருவன் காது நல்ல நன்கு கேட்கக்கூடிய காதை உடையவனுக்கு வாழ்க்கையின் உறுதிப்பொருளாகிய பேரின்பத்தை கேட்பது பேரின்பத்திற்கான வழிமுறைகளை உணர்ந்து கொள்வதுதான் அப்படிங்கிறது குறிப்பு கேட்பினும் கேளாத்தகையவே